ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தளப்பில் பிதர்களுடைய கர்மாக்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே நாம் வருஷா வருஷம் நம் தாயார் தகப்பனார்களுக்கு செய்யக்கூடிய ஸ்ராத்திலே முக்கியமாக சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது அதாவது சில கட்டாயம் ஸ்ராத்தத்தில் இருக்கணும் மகர்ஷிகள் சொல்கிற பொழுது உட்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வாந்தஞ்சஸ்வேத பற்பட்டம் ஸ்ராத்தே சப்தபவித்ராணி தௌஹித்ர குதபஸ்திலாக அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது உச்சிஷ்டம் உச்சிஷ்டம்னா பால் அதாவது தினமும் பால் கறக்கிற பொழுது முதல்ல கண்ணுக்குட்டியை ஊற்றுறது பிறகு மடியில் நிறைய ஜலத்தை தெளித்து நல்லா அலம்பிட்டு பால் கரைப்பா இது தனப்படி செய்யக்கூடிய வழக்கம் ஆனால் ஸ்ராத்தன்றிக்கு அன்னைக்கு நான் பால் எப்படி கறக்கணும் மாட்டுக்கிட்டேன் அப்படின்னா கன்று குட்டியை ஊட்டிவிட்டு விட்டு அலம்பாமல் அப்படியே கறக்கணும் அந்த கன்று குட்டியினுடைய கலந்து இருக்கணும் அந்த பால் அதற்கு உச்சிஷ்டம்னு பேர் சிவ நிர்மால்யம் அப்படின்னு ஜலத்துக்கு பேர் உச்சிஷ்டம் சிவநிர்மாலியம் வாந்தம் வாந்தம்னு தேனுக்கு பேர் அதாவது ஒரு பூச்சி வாயில் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து சேர்க்கிறது தேன் தேன் ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்தில் ஸ்வேத பர்பட்டம் அப்படின்னா வெண்பட்டு ஸ்ராத்தே சப்தபவித்ராணி தௌஹித்ரஹா குதபஹா திலாகா தௌஹித்ரஹான்னா பெண் பையன் குத்தபான்னா அந்த காலம் குத்தப காலம் திலாகா எள் இந்த ஏழு வஸ்துக்களும் ஸ்ராத்தத்தில் அவசியம் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வாந்தம் ஸ்வேத இதனாலேயும் தனியாக சொல்லியிருக்கார் ஸ்ராத்தே சப்த பவித்ராணி தௌஹித்ரஹா குதபஹா திலாகா இது மூணையும் தனியாக காட்டியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் ஏன் அப்படி காட்டியிருக்கார் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு என்னென்னா தௌஹித்ரஹான்னா மூணு அர்த்தம் குதபஹான்னா மூணர்த்தம் திலாகான்னா மூணர்த்தம் மூன்று மூன்று வஸ்துக்கள் அதில் ஒழிஞ்சின்னு இருக்கு தௌஹித்ரஹான்னா அபத்தியம் துஹிதுஷைவ அதாவது பெண் வைத்து பேரனுக்கு தௌஹித்ரன்னு பேர் அவனுக்கும் தௌஹித்ரன்னு பேர் அவனும் ஸ்ராத்தத்தில் ரொம்ப முக்கியம் கிருதஞ்ச கபிலாயா கோஹோ தௌஹித்ரமிதி கீர்த்தித்தம் அதாவது காராம்பசுவுனுடைய பாலில் உறக்கூத்தி தயிர் பண்ணி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி அந்த நெய்யை உபயோகப்படுத்தணும் ஸ்ராத்தத்தில் அந்த நெய்க்கு தௌஹித்ரஹான்னு பேர் கிருதஞ்ச கபிலாயா கோமி கீர்த்தித்தம் அதற்கு தௌஹித்ரம்னு பேர் அமாவாஸ்யா கதே சோமே யாது ஹாததி கோஸ்திருணம் தசியாகோர் எத்வேத் க்ஷீரம் தத்தௌ ஹித்திரம் உதாஹம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா அமாவாஸ்யா ஆன பிறகு சந்திரோதயம்னு வரும் அந்த சந்திரன் உதயம் ஆன பிறகு சந்திரனுடைய கிரணம் பூமியில் விழும் பச்சை புல்லுகளில் விழும் அந்த சந்திரனுடைய கிரணம் விழுந்த அந்த பச்சை புல்லை ஒரு மாடு சாப்பிட்டு அந்த மாட்டினுடைய பால் அதற்கு தௌஹித்ரம்னு பேர் அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா கண் போட்டு கண் இறந்து போயிருக்கிறதாக இருக்கணும் கண் இல்லாத கரக்கர இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது அபிவான்யாயை துக்தே பவதி சாஹிபி திருதேவத்தியம் துகே அபிவான்யா அப்படின்னு பேர் அந்த மாட்டுக்கு அபிவான்யான மிருதவத்ஷா கண் இல்லாத மாடு அந்த மாட்டினுடைய பால நாம் எப்பொழுதும் தினமும் சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் ஏன் அப்படின்னா பித்திருக்கள் அந்த பால் பித்திருக்களை சேர்ந்தது சாகி பிதே வத்தியம் அது கறக்கிற பால் பித்திருக்களை தான் சேரும் அப்படி கறந்த பால் அதற்கும் தௌஹித்திரம்னு பேரு அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அடுத்ததாக குதபஹா குதபஹான்னா மூணு அர்த்தம் அதிலேயும் ஒளிஞ்சின்னு இருக்கு குதபஹான்னா காலத்துக்கும் பேர் ரௌப்பியம் காலஹா குதபா இது விஸ்ருதாக ரௌப்பியம் வெள்ளிக்கும் குதபஹான்னு பேர் பச்சதர்பைக்கும் குதபஹான்னு பேர் இதுவும் ஸ்ராத்திலே இருக்கணும் அதாவது வெள்ளி சேரணும் ஸ்ராத்தத்தில் அதுதான் பழைய நாளில் பார்த்தால் பரமாடுறதுக்கு சிரார்த்தத்துக்கு நிறைய வெள்ளி கிண்ணங்கள் வெள்ளி பாத்திரங்கள் உபயோகப்படுத்துவார் ஸ்ராத்தத்தில் ஏன்னா பித்திருக்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியது வெள்ளி அப்படி வெள்ளி இருக்கணும் பச்சை தர்பம் இருக்கணும் அந்த குத்தப்ப காலம் இதுவும் ஸ்ராத்தத்தில் அவசியம் சேரணும் அடுத்ததாக திலாகா கருப்பு எள்ளு அந்த எள்ளு மூன்று விதமாக இருக்குதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது கௌரா கிருஷ்ணாஸ்ததாரண்யாக ததைவத் திரிவிதா ஸ்திலாக அதாவது செஹப்பு நிறத்தில் உள்ள எள் கருப்பு நிறத்தில் உள்ள எள் வெள்ள நிறத்தில் உள்ள எள் மூன்று நிறத்தில் எள் இருக்கு அந்த மூன்று விதமான எள்ளும் சாதத்தில் சேரணும் சமையலில் சேர்க்கிற பொழுது வெள்ளை எள்ள சேர்த்துக்கிறது அந்த கிறிசரம்னு எள் உருண்டை பண்ணுறது அது கருப்பு எள்ளில் பண்ணுறது உபச்சாரத்துக்காக வச்சுக்கிற எள்ளு சகப்பு நிறத்தில் உள்ள எள்ளை வச்சுக்கணும் ஆரண்யம்னு பேர் ஆரண்யாஸ்திலாகு பேர் அதற்கு காட்டு எள்ளுன்னு சொல்கிறது அப்படி இந்த மூன்று விதமான எள்ளுகளும் சிராதத்தில் சேரணும் அப்படின்னு இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது ஸ்ராத்திலே நாம் வச்சுக்கக்கூடியதான வஸ்துக்கள்ல அப்படி இவைகள்லாம் கட்டாயம் சிராதத்தில் இருக்கணும் இவைகளெலாம் இல்லாமல் சிராத்தம் செய்யப்படாது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம் நம் தாயாக இருக்கோ தகப்பனாக இருக்கோ அதில் இந்த வஸ்துக்கள்லாம் நாம் முன்னாடியே சேர்த்து வச்சுண்டு அப்படி செய்துவிட்டால் பித்திருஷாபங்கிறதே நமக்கு வராது பித்திருஷாபம் வராது பித்தக்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளவே ஆளாக வேண்டி நமக்கு ரொம்ப மன இருக்கும் இந்த எவ்வளோ சேர்த்து வச்சு நாம் அந்த ஸ்ராத்தத்தை செய்தால் அப்படி இந்த வஸ்துக்கள்லாம் ஸ்ராத்தத்தில் கட்டாயம் இருக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது அப்படி இந்த வஸ்துக்கள்லாம் கட்டாயம் நாம் ரொம்ப முயற்சி பண்ணி சேர்க்கணும் இப்போது அந்த பால் அந்த மாதிரி பால் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னா நாம் தினப்படி பசுமாடு கறந்து பால் வாங்குகிற இடத்துல சொல்லி வச்சு அந்த மாதிரி கறந்து வாங்கணும் அதே போல் வெண்பட்டு வாங்கி வச்சுக்கணும் தேன்கிறதும் மலை வாங்கி வச்சுக்கணும் பெட்டி தேன் வருது அது கூட இந்த சாதங்களுக்கெல்லாம் உபயோகப்படுமாங்கிறதுல கொஞ்சம் கேள்விகள் இருக்குது மலை தேன் கிடைக்கிறது இப்போ இந்த நாளில் கொஞ்சம் முயற்சி பண்ணினால் எல்லா வஸ்துக்களுமே கிடைக்கிறது அப்படி பித்தர்களுடைய அனுகிரகத்தினால் எவ்வளவும் கிடைக்கிறது நாம் அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படி ஸ்ராத்தத்தை நல்லா இந்த வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சுண்டு ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்